السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على حبيبه محمد صلى الله عليه وسلم مبعوث رب العالمين وعلى اله وصحبه ومن تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله رب العزه تبارك وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الذي تساءلون به والارحام صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم ان ربي تعالى عز وجل فقال الله تعالى انا الرحمن الرحيم كما قال عليه والسلام له சகோதரர்களே <تصفيق> நேற்றைய நம்முடைய போது அல்லா அல்லாஹுடைய பிறகு இந்த உலகத்தில் அன்பு காட்டப்பட வேண்டிய இரக்கம் காட்டப்பட வேண்டிய அரவணைக்கப்பட வேண்டிய ஒரு உயிர் பெற்றோர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் பெற்றோர்கள் உலகத்தில் ஹயாத்தோடு இருக்குகிற பொழுதும் அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டும் என்ற சொல்கிறது அதுபோன்ற அவர்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகும் கூட அவர்கள் மண்ணறைவாசிகளாக கபறுகளில் வாழுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் தியாக செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு போய் சலாம் சொல்லப்பட வேண்டும் அவர்களுக்காக துவார் செய்யப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது தன்பின் சகோதரர்களே முகமது அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தில் அபுவா என்ற இருக்குகிறது அந்த இடத்தில்தான் தன்னுடைய தாயார் ஒப்பாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் அபுவா என்ற உடம்பு அதில் செல்லாஹலை வசல் அம்மருடைய அன்பு தாயார் பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருகிற பொழுது நபி உலகி செல்லாஹலை உள்ள ஆசைப்படுகிறது என்னுடைய தாயாருக்காக வேண்டி நான் இசிகப்பாறு செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என அல்லாவிடத்தில் அனுமதிக்கிறார் யாழ்லா என்னுடைய தாயார் ஒப்பா தாயின் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய தாயாருக்காக வேண்டி துவா செய்கிற இசிகப்பாறு செய்வதற்கு நீ அனுமதி தர வேண்டும் யாழ்லா உங்களுடைய தாயாரை நீங்கள் தியாரச் செய்யுங்கள் உங்களுடைய தாயாருடைய தியாரச் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தான் இந்த நேரத்துல தான் செலல் வாக்கு நான் வரை எனக்கு அனுமதி அதனால நீங்களும் கபறுகளை தியாரச் செய்யுங்கிருக்குமுள் ஆகிறா கபறை தியாரச் செய்வது என்பது அந்த மண்ணரை வாசிகளை நினைத்து பார்த்தல் என்பது உங்களுக்கும் நாளை மறுமையை பற்றி உள்ள சிந்தனையை ஏற்படுத்தும் நீங்களும்டக்கம் ஏற்படுத்தும் அதனால கமரு ஜியார்த்த நீங்க ஜியாரத்து கபறு செய்யுங்கன்னு சொன்னாங்க தெளிவாக சொல்கிறதா சகோதரர்களே ஜியாரத்து கபரு என்பதனுடைய தடுக்கப்பட்டதற்கு பிறகு கிடைக்கப்பட்ட அனுமதி பெற மறந்து என்பதை நாங்க மறந்துட அதுக்கு பாடத்துல நாங்க பார்த்தோம் பெற்றோர்கள் ஒப்பாத்துக்குற விஷயத்தை தெளிவாக நாங்க பார்த்தோம் தெளிவான சகோதரே இந்த தொடர்ல நாங்கள் பார்க்குகிற பொழுது அல்லாஹுல மனிதர்களை படைத்து ஒரு குடும்ப பின்னி பிணைகிற வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் அதுல பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களின் மூலம் நமக்கு கிடைக்குகிற நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த பெற்றோர்களின் மூலமாக கிடைக்குகிற அவர்களுடைய சகோதர சகோதரிகள் பெரிய சொ அதே போல வாப்பாவுடைய தாத்தா தகச்சி மாமிமார் மகரமயத்தான பெண்மணிகள் இன்னைக்கு எங்க சமூகத்துல வித்தியாசமாக விளங்கி இந்த சாச்சா மாமா மாமி அதே போலா பெரிய தன்னுடைய சாட்சி பெரியம்மா இவங்கட ஹஸ்பனாக தனவருமார்களாக இருக்கிற சாச்சா பெரியப்பா இவங்களையும் எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகரமான ஆண்களாக எடுத்துக்கொண்டாங்க அதே போல ஆண்களுடைய பகுதியில எங்கட உம்மாவுடைய சகோதரர்களாக வருகிற அல்லது பாப்பாவுடைய சகோதரர்களாக வருகிற சாச்சா பெரியம்மா சகோதரன் நானா தம்பி நான் சொல்கிறோமே இவர்களுடைய பெண்களை மனைவியர்களை எங்களுக்கு மகரமான சகோதரர்களே அது தவறான எண்ணம் என்பது நாங்கள் எங்களுக்கு பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட மகரமியத்தான சாட்சி பெரியம்மா என்பது எங்கட உட கூட குறைந்த சகோதரிகளாக இருந்தார் சாட்சி பெரியாட்சி அது நமக்கு மகரமியத்தான சாட்சி பெரியம்மாவாக இருக்க மாட்டாங்க இதே போல சகோதரிகள் தாத்தா தகச்சி மாமியு சொல்கிறோமே இவர்களான் இவட மகரமியத்தான மாமிமார் இவடைய மகரமியத்தான மாமிமார் எங்கள உம்மட நாடா தம்பி மாமா அவங்க கல்யாணம் முடிச்ச பெண்கள் மாமி மாமான்னு சொல்லுகிறோமே இது பேச்சளவில் மாமி மாமான்னு சொல்லுகிறோம் அவங்க எங்களோட குடும்ப உறவுகளை மகரமியத்தான மாமி மாறுகராக ஆக மாட்டாங்க என்பதனால இது இதுபோல இன்னொரு விசேஷமான ஒரு மாமி மகரமியத்தான மாமிதான் எப்படி எங்கட சகோதரியை நாங்கள் மாமின்றி சொல்கிறத போல நாங்க திருமணம் முடித்த எங்களை மனைவியர்களுடைய உண்மா அவங்கள மாமின்றி சொல்கிறோமே இந்த பெண்களும் மகரமியத்தான பெண்கள் இதுதான் நாங்க விரைந்து கொள்ளும் சகோதரன் குடும்ப உறவுகள் எப்பேற்பட்ட மகரம் யாரு மகரம் இல்லாதவர்கள் யாரு குடும்ப உறவுகள் எந்தெந்த வகையில் நாம் உள்ளடக்கம் பெற வேண்டும் என்பதை நாம் விரங்கிக் கொள்ள கடமைப்பட்டு ம சகோதரே எங்களுடைய மதிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்கிறவா அல்லா சொல்லுகிறான் அனர் ரஹ்மான் ஒரு ஹரீஸை நான் நேற்றும் பார்த்தேன் அனர் ரஹ்மான் ஒருக்கம் உள்ளவன் நான் அன்பு காட்டுகிறவன் என்ற குடும்ப இனபங்க அதற்குத்து ஒரு வார்த்தை அதற்கு நான் பெயராக வைத்திருக்கிறேன் குடும்ப உறவு தரப்பில் சொல்வாங்க குடும்ப உறவுக்கு ரஹம் என்று சொல்லுவாங்க இந்த ரஹம் என்ற வார்த்தை சகோதரர்ல ரஹ்மான் ரஹீ அந்த ரஹ்மான பாருங்க ஆரம்ப ரா அதுக்கு பிறகு இருக்கிற எழுத்து ஹா அதுக்கு பிறகு வருகிற அழுத்து அங்க மீன் அந்த மீனுக்கு பிறகு இருக்கிற அழிப்பை நூனை மேலதிகமான எழுத்துன்னு சொல்லுவாங்க ரஹ்மான்னு உள்ள இதே போல ரஹீம் சொல்லுகிறோமே முதல் எழுத்து ராண்டாறு மேலதிகமான எழுத்து கடைய பெயரில் இருந்து குடும்ப உறவு என்பதற்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன் அதற்கும் ரஹம் என்று நீங்க குடும்ப உறவுகளை யாரெல்லாம் பேணி நடத்துகிறோமோ யாரெல்லாம் பேணி நடத்துகிறோமோ அல்லாவுடைய முக்கியத்துவத்தை விளங்கி நாம் பேணி நடத்துகிறோம் என்னுடைய பெயரு கொண்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்ப உறவை துண்டித்து அவர்களை என்னுடைய அன்பை அருளை விட்டு நானும் துண்டித்து நானும் நீங்களும் முடிவு பண்ணுவோம் அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டு துண்டிக்கப்பட்டவர்களாக இணைக்கப்பட்டவர்களாக சொன்னாங்க இந்த ஹதீசுடைய தொடர்கள்ல அல்லா உலகத்தை படைச்சார் அதனால நம்பிருக்கிறோம் உலகத்துல எல்லா படைப்பினங்களை படைத்தார் நாங்க நம்பி எல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு பிறகு அதில் ஒரு இந்த குடும்ப உறவு என்பதும் பிறகு இந்த குடும்ப உறவு என்பது அந்த சகோதரேற்பில் இருப்போம் இருப்போம் இருப்பான் ஒரு கடைக்கு முதலாளியா இருக்கும் எங்க தலைமையற்றிற்கு கீழே தொழிலாளிகள் இருப்பான் இருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா இல்லாருக்கும் நாங்க அட்வைஸ் பண்ணுவோம் எங்க பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம் இருந்தா எங்களுக்கு கீழ இருக்கிற மாணவர்களுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம் நல்ல முறையில நடந்து கொள்ளணும் பொத்துமே அகர்கும் விட்டு கொடுக்கணும் நடக்கணும் உள்ளத்துல விசாரமான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ளணும் அடுத்த அநியாயம் செய்யக்கூடாது என்று இந்த நேரத்துல நாங்க நீங்க அனுபவத்தை பார்த்திருக்கோம் யாராவது ஒரு குள்ள அல்லது ஒரு மாணவர் அல்லது கடையில் இருக்கக்கூடியவரால் என்ன சொல்லுவாங்க இவர்தான் ஒரே எண்ணப்பை கின்றது இவர் என்ன கூட பேசுறாரே இல்ல எப்ப பார்த்தா கோபம் பிடிச்ச மாதிரி நான் அல்லாவுடைய எல்லா படைப்புகளையும் படைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ரகன் என்ற குடும்ப உறவு அல்லாவிடத்தில் எழுந்து நின்று பேசுகிறது யார்லா இது உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய இடம் யாருலா நீ என்னை குடும்ப உறவு என்று ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று படைத்திருக்கிறாய் எனவே உலகத்தில மனிதர்கள் என்ன துண்டிச்சிடாது பாதுகாவல் தேடுகிறேன் என்ன மக்கள் துண்டிச்சிடக் கூடாது என்ன துண்டாடப்படக்கூடாது என்பதை கொண்டு உன்னை பாதுகாவல் யாழ் இந்த குடும்ப உறவு அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடியது என்று சொன்னாங்க சங்கப்பா ாரளேந்தளவுல்ல குடும்ப உறவுகளை பற்றி அல்லா மிக மிக விசாரமாக அல்லாவுடைய சொல்லிருக்கிறார்கள் அல்லாவுடைய கொரானும் நமக்கு சொல்லிருக்குறது மட்டுமில்ல அதற்கான உதாரணங்களையும் அல்லாஹுவை கொண்டு உங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறீர்களோ சொல்றோமே நானா போய்ட்டு பிரச்சனை வந்தா நானா அல்லாவுக்காக நீங்கள தங்கிருங்க அல்லாவுடைய பெயர் கொண்டு உங்களுடைய உரிமைகளை கேட்க அந்த அல்லாஹ் பயந்து இதை போலதான் குடும்ப உறவுகளை துண்டித்து விடுவதை விட்டும் அல்லாஹோய் பயந்து கொள்ளுங்கள் அந்த குடும்ப உறவுகளை பயந்து அந்த குடும்ப உறவுகளை பயந்து கொள்ளுங்கள் எனவே நன்மின் சகோதரர்களே அந்த வகையில எ குடும்ப உறவுகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேற்றைய பாடத்தில் பெற்றோர்கள் ஒப்பாத்தானத்துக்கு பிறகு செய்யப்பட வேண்டிய கடமைகள் சொல்றாங்க எந்த பெற்றோர்களை கொண்டு எந்த உறவுகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ அந்த உறவுகள் சேர்ந்து வாழப்பட வேண்டும் அப்ப உமாண்டா உமாவின் மூலமாக சாட்சி பெரியம்மா உமா இல்லாட்டி சாட்சி பெரியம்மா என்பதை பாப்பாண்டி பெரியப்பா வாப்பான்னு அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் சகோதரர்களே எங்களை பெற்ற வாப்பா இன்னும் பல பிள்ளைகளை பெற்றாங்க அதனால எங்களை சகோதரர்கள் எங்களுக்கு உமா வாப்பாண்டு எங்களுக்கு சகோதர சகோதரிகள் இல்லவே என்ன எங்கள தந்தையின் மூலம் எந்த உறவுகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்குகிறதோ அந்த உறவுகள் பாதுகாக்கப்படுவது அவர்களை சேர்ந்து நடப்பது அவர்களை அனுசரிப்பது அவர்களை அரவணைப்பது எங்களை உங்களை பெற்றெடுத்த உமா பாப்பாவுக்கு நாங்க பௌத்தக்கு பெறுது செய்கிற கடமை என்பது நவீவாய் செலவு வாங்கி செலவு சொல்லிவிடுவோம் சகோதர சகோதரிகள் எடுத்து சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய பார்வையில மூணு வகையான பிரிவாக சகோதரர் பாடம் இருக்கு அனந்தர சொத்து செய்தல் சொன்ன சூரத்து நிசா நான்காவது மூன்று வகையாக இருக்கிறார் என்பது நாங்க விளக்கம் ஒன்று எங்க சொந்த சகோதர சகோதரிகள் அப்படி நினைவு இணைய பெற்றெடுத்த உமா பாப்பா தான் இன்னொரு புள்ளையும் பெற்றெடுத்தாங்க எனக்கு சொந்த சகோதரன் எந்த உம்மா பாப்பாவும் அவருடைய உமா பாப்பாவும் இடைய பெண்கெடுத்து உம்மா வாப்பா இற நானாவையும் பெண்களா உமா வாப்பா ஒரே உமா வாப்பா அங்க சொந்த போதுற இரண்டாவது இருக்குறது எங்கட வாப்பா ரெண்டாவது கிடையா முடிச்சார் ஒரேன் கிடைக்கன் தந்தை வழி சகோதரன் மறந்து சொந்த சகோதரன் மட்டும் இல்லை எங்க சகோதரன் தந்தை வழி சகோதரன் எந்த இருக்கிறது எங்கட பாப்பா இரண்டாவது கல்யாணம் முடித்த அந்த தாயின் மூலமாக கிடைத்த பிள்ளைகள் எங்கட வாப்பாவளி சகோதரர்கள் இதே போலதான் எங்கட உமாற வப்பாத்துக்கு பிறகு அல்லது என்று சொல்லுகிற விவாகரத்து ஏற்பட்டதுக்கு பிறகு எங்கட உமா இன்னொரு கடையால முடிச்சு அந்த உமாவுக்கு இரண்டாவது திருமணத்தின் மூலம் கிடைத்திருந்த குழந்தைகள் இருந்தால் எங்கட தாய் சகோதர சகோதரிகள் அவங்களும் தாய் வழி சகோதர சகோதரிகள் எங்கட சகோதர சகோதரிகள் தான் இஸ்லாம் மூன்று வகையாக பிரித்து அவர்களுக்குரிய பங்குரிமைகளையும் சொல்லியிருக்கிறது இதுக்கு எத்தனை தெரிஞ்சதில் தெரியும் எக்கும் சம்பந்த சகோதர சகோதரிகள் தான் உங்களோட உண்மட பிள்ளைகள் ரெண்டாவது மர்மணத்தின் கிடைக்கப்பட்ட பிள்ளைகளா உங்களுக்கும் சகோதர சகோதரிகள் தான் பன்னெண்டாம் சூரா பெயர் வச்சு அல்லாஹ் சூரா வச்சிருக்கிறார் யூசுஃப் அலிஹி சலாத்து அவங்களுக்கும் அவங்க சகோதரர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையே இதுதான் என்ன பிரச்சனை பிள்ளைகள் எல்லா ஆம்புல பிள்ளைகளும் ரெண்டு திருமணம் ஒரு திருமணத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட ஆம்புள பிள்ளைகள் ஒரு சைடாகிட்டாங்க அவர்கள் எதிரியா பார்த்தாங்க தன்னுடைய தந்தையுடைய மறுமணத்தின் மூலம் கிடைக்க பெற்ற நபர் அவர்களையும் அப்படி பார்க்காதீங்க பிள்ளைகள் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான் திருச்சி பார்க்காதீங்க திருச்சி பார்த்தா என்ன நடக்கும் அசதி என்றும் பொறாம வரும் அசதி என்றும் பொறாம வரும் அதாவே யூசுப் அலை இஸ்ராத்து அஸ்ஸலாமா கொலை செய்ய பார்த்தாங்க கடைசி கட்ட தொண்ணும் செய்ய பண்ணில்லை புடியாவது வாப்பால் இருந்து பிரிக்க ஒரு பேருக்கு இடத்துல போட்டாங்க செய்ய வேண்டிய அநியாயத்தெல்லாம் செஞ்சாங்க கனிமணன் சகோதரர்களே ஆனா முடிவு என்னது நல்லவர்களாக இருந்தா என்ன செய்வனும் தனக்கு என்ன சகோதரர்கள் எந்த சகோதரிகள் என்ன அநியாயத்தை காத்தாலும் கூட அல்ல படிச்சு அலை வார்த்தைக்கு முழு நீங்க செஞ்ச சுரோகங்கள் இருக்குகிறது ஆனா உனக்கு எந்த தண்டனையும் நான் தரப்போறது இல்ல யூசுப் அலை சலாத்தருடைய செய்தியெல்லாம் அநியாயத்தைண்ட மன்னிப்பு பிள்ளைகளே நீங்க தவறு செஞ்சீங்க தான் இருந்து சூழ்ச்சி சஞ்சிக்கதான் தீவினையும் நான் செய்ய போறதில்லை எந்த தண்டனையும் தரப்போறது இல்லை அல்லா மன்னித்துகிற ரஹ்மான் அல்லா மன்னிச்சு இதுதான் இஸ்லாம் சகோதரன் எங்க சகோதர சகோதரர்கள் எங்களுக்கு என்னத்தையும் செய்யலாம் அவருடைய சகோதரர் நபியுடைய உமா ஒன்று வாபானுடைய சரித்திரத்தில் பார்த்தபடி இவங்கள் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு தன்னுடைய தம்பி ஹார் என்ன தவறு செஞ்சவனாக கேட்டாங்க அல்லா உத்தி ஒலி யா அல்லா என்னையும் சகோதரன் ஹார் உடைய பாவங்களை மன்னிச்சிருந்தா எந்த பாவத்தையும் என் சகோதரன் ஹார் பாவத்தையும் மன்னிச்சிறியா எதுக்காகவே அல்லா தந்த அந்த பொக்கிஷம் கொரான் ஷெரீப் எங்கள்ல நாங்க தூரமாக்கி கொண்டதுனால எங்கட வாழ்க்கையில நாங்க எங்கேயோ வலி கடந்து அதாவது நாங்க போய் கொண்டிருக்கிறோம் அல்லாவோட சொல்லுகிறான் இந்த குரான் என்பது அகிலாரு ஞாபகப்படுத்துகிற சிந்திக்க வக்கிகிற அவர்களை வழிகாட்டுவதற்கு தரப்பட்டதே அந்த குரான் தெரியுமா நன் சகோதரே எனவே குடும்ப உறவுகள்ல விசேஷமான சகோதரிகள் எங்க சகோதர சகோதரிகள் சகோதரிகளை பிரச்சனை வந்துதான் இருக்கும் கிணத்துகள் வந்துதான் இருக்கும் பம்பு துங்குகள் வந்துதான் இருக்கும் எங்கட நானா எங்களை ஏசி இருப்பாங்க எங்கட தாத்தா எங்களை ஏசி இருப்பாங்க எங்கட தம்பிமா எங்க தகச்சி மாதிரி கல்யாணம் முடிச்சதுக்கு முறை எதிராக செயல்பட்டு இருப்பாங்க நிலைமையை உள்ளத்துல ஏற்படுத்திக்கோ யாருடைய தவறு செஞ்சாலும் நீ சாந்து யாரும் பணிவுத்தன்மையோடு நடத்துவாங்களோ அல்ல அவர்களை உயர்த்துவாரி சொல்லியிருக்கிறாரே இந்த தன்மையோடு நான் வாழ்கிறேன் இந்த தன்மையோடு நான் வாழ்கிறேன் இது சின்ன சின்ன விஷயத்துக்கு குடும்ப உறவுகளை சகோதர சகோதரத்துவ உறவுகளை பிரிச்சு மாப்பட சொத்து பிரிக்கிற இஸ்லாமிய சட்டத்தை பாருங்க இந்த நாட்டுல நாங்கள் சிறுபான்மை இனமாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு முன்னாலேயே வெள்ளக்காரக்காரர்கள் ஆட்சி காலத்திலேயே முன்னோர்கள் பாதுகாத்து தந்தது சட்டம் என்ற நியமத்தை தனியார் சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு முன்னரே எங்களுக்கு தனித்துவத்தோடு இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எங்க மக்கள் இதை தெரியாமதான் கோதா போறதுக்கு முன்னால யாராவது ஒரு லோயரை அவருக்கு அவருடைய அங்க உயிருந்து எழுதுறாங்க இந்த ஊடு இந்த என்ன பங்கு போகணும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொங்கல பிள்ளையா இருந்தா என்னது உமா மூத்தா போனா எப்படி பங்கு பிரிக்கணும் கணவன் மூத்தா போனா மனைவிக்கு என்ன சக்க கொடுக்கணும் மூத்தா போன கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவியோ குறையும் பிள்ளைகள் கூடும் எவ்வளவு கூடும் ஒரு சகோதரன் அந்த சகோதரனுக்கு என்ன பங்கு போகும் பேர பிள்ளைகளுக்கு என்ன பங்கு போகும் சாத்தா பெரியப்பம்மா என்ன பங்கு போகும் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பங்கு போகும் மிக தெரிவாக குழந்திருக்கிற போது இது நாங்க நீங்க படிக்காம தானே தகவல் சொத்து பங்கீடு செய்கிறதுல எவ்வளவு பெரிய மோசங்கள் நடக்குது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வங்களுக்காக வேண்டி அடிதடியும் பிரச்சனைகளும் போலீஸும் கையுமா கோர்ட்டும் படியுமா ஏறி எங்களோட மக்கள் சீரழிதா அல்ல எவ்வளவு சிம்பிளா தந்திருக்கிறோம் அல்லா தந்த மார்க்கத்தை நாங்கள் அனுபவிக்க தவறினோம் சகோதரே கணிமன சகோதரே இது எல்லாம் எங்களுடைய குடும்ப உறவு என்று வருகிறது குடும்ப உறவு எந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்போமோ அந்த அளவுக்கு அல்லா எங்களை கண்ணியப்படுத்துவார் அவருடைய அருளோடு சேர்த்துக் கொள்வார் குடும்ப உறவை நாங்க பிரிக்க பிரிக்க நாங்க ஒதுங்க ஒதுங்க அல்லாஹ் தா な lawsuit chest and allah acknowledge. so everyone takes who shall make Mark alone. everyone takeseth who shall lock us. live verw municipality in LETTU soora check in temperature between these two against us when we change the του Nous seats, before ourselves on earth만 the conditions behind us can inform them to control humans, we say that we are anywhere to do ourסmos we opposite towards the Me rented you all. why should we detect different small amounts because we let you direct upon ourselves we have to deserve like help சகோதரே இந்த வராத்த ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லும் சில நேரங்களில் செலவு செய்கிறார் ஆனால் அதே பேரப்பிள்ளை இப்படி கொஞ்சம் யோசிக்க பார்க்கணும் என்னடா எந்த அப்பாவுக்கு பேர பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு போக வேண்டிய பங்கு போகாம என்று துணைக்கு பணம் இல்லாம மௌத்தா போறாங்க அடிப்படை எடுத்து பார்த்தா அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஹக்குகள் கொடுக்கப்படல அல்லத்துடைய நேரத்தில் நிறைய பார்க்கணும் சகோதரே அல்லா நல்லவர்களே இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தோடும் உலகத்துல பாட்டன் கூட்டன் விட்டு சென்று சொத்துக்களை சுபகோபங்களா வாழ்ந்திருந்தாலும் கூட யாருக்காக அநியாயம் செஞ்சிட்டு ஒப்பாட்டாக இருந்தா எங்களால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு சமயம் தெரியாமலும் இருக்கலாம் தெரிஞ்சும் இருக்கலாம் ஆனா நாள மறுமையில அந்த அநியாயம் சும்ம கூடாது சில நேரங்கள் நாம பெரிய அமல்கள் மூட்டை மூட்டையா மனமலையா அமல்கள் செஞ்சிருக்கோம் எனக்கு வர வேண்டி இந்த சொத்தை அபகரிச்சு கொண்டான் யார் தான் எனக்கு வர வேண்டி இந்த ஹக்கர் தராமல் தடுத்தான் யார் தான் எனக்கு வந்து சேர வேண்டிய இந்த நிலைமைகளை என்னை வந்து சேராமல் தடுந்தவன் யார் தான் எனக்கு அநியாயம் செஞ்சவன் யார் படரும் எங்களுக்கு எதிராக செய்வாங்க அநியாயம் செய்யப்பட்டவர்கள் வந்து கேக்குகிற பொழுது இந்த நன்மை செஞ்சிட்டு வந்தவர் அநியாயக்காரர்கள் என்ன ஊர்ஜிதமாகிறது அவருடைய நன்மைகள் அந்த அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருங்க இவர் சம்பாதிச்ச எல்லா அவைகளும் மனப்போல இருந்தது அப்படியே கரைஞ்சி போ இன்னும் முறைப்பாட்டாளர்கள் வெற்றி தோல்விதான் தோல்விக்கள் ரவி முஃபிஸ் தெரியுமா நாங்க நீங்க சொல்றோமே பெரிய கோடிஸ்வரனா இருந்தாரு இருக்கிறதெல்லாம் இல்லாம போச்சு பங்களோட ஆகிட்டாரு சஹாபாக்க அப்படிதான் சொன்னாங்க பணம் இருந்துச்சு இல்லாம போச்சு யாரும் இவர்தான் நம்பி சொன்னாங்க உண்மையான முஸ்லிம் அவர் அந்த உண்மையான முழிசியா இருந்தால் உலகத்துல நிறைய அமல் செஞ்சு கொண்டு அமல்கள் எல்லாம் கரங்கி போயிடும் எல்லா அமலுக்கு இவருதான் உண்மையான நானும் நீங்களும் என் உள்ளத்தை தொட்டு நாங்க எங்களை கேள்வி கேட்டு பார்ப்போம் இப்பேற்பட்ட சுருப்பாக்கிய ஒரு நிலைமையில நான் ஆகணும் நிலம் ஆகிருமா அப்படின்னா நான் என்ன செய்யும் வெளிப்பாடு அவருடைய நீங்க அனுபவிக்க தேவல்ல முதல்ல அடுத்த வண்ட சொத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளத்துக்கு முன்னாலே நான் கேட்கறது நியாயம் தானா என் சாச்சா பெரியப்பாட பிள்ளைகளுக்கும் போக வேண்டிய அக்க நான் மட்டும் அனுபவிக்கிறேனே இந்த சாட்சி பெரியம்மாவுக்கு போக வேண்டிய அக்குகளை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே இது நியாயம் தானா என் உள்ளத்துல முதல்ல கேள்விக்கு இருந்து சொன்னால் இசிய கல்வம் இஸ்திய கல்வம் எத்தனைய குடும்பங்கள் சகோதரே உரிமைகள் பறிக்கப்பட்டதனால நடு ரோட்டில் இருக்கிறாங்க எங்களோட கூட குடும்பங்களையும் இருப்பாங்க எங்களோட கூட குடும்பங்களையும் இருப்பாங்க சகோதரே இந்த உலகத்துல நாங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிந்தனை வேணும் அல்லாஹ் எனக்கும் தான் உங்களுக்கும் இந்த உலகத்துல வாழுகிற ஈமானுடைய மக்கள் எல்லாருக்கும் சொல்கிற அல்லாவுடைய ஈமானுடைய மக்களே வரா தமு துண்ண இல்லா வாழ்ந்து முஸ்லீமும் மௌத்த நம்பி இருக்கிற போகுகிற பொழுது உண்மையான முஸ்லீம்களாக பார்த்தாங்க உண்மையான பண்பு என்ன சிறந்த முஸ்லீம் எதற்கொண்டு அடையாளப்படுத்துறது விலை ரங்கத்தை கேட்டாங்க நல்ல மனுஷன் அஞ்சு நேரம் இப்படிதான் நாங்கள் ஒவ்வொரு ரமதான் வந்தா கியாவுள்ளை விட மாட்டாரு எங்க கடமுக்கு பயிர்வாரு கியாவுள்ள சதக்கா தான தர்மங்கள் குடுக்கிறது அவர் உற்ற ஆண் இல்ல இப்படி எல்லாம் நல்லவர்கள் நல்ல முஸ்லிம் என்பதற்கான வரைவிளக்கள் நாங்கள் சொல்கிறோம் சாபாக்கள் நல்ல முஸ்லீம் என்பதற்கு வரைவிளம் கேட்ட பொழுது அவனுடைய கையை விட்டும் ஆக மொத்தத்துல இவனுடைய எந்த ஒரு அநியாயத்தினால யாரும் பாதிக்கப்படாம யாரோ முஸ்லீம் ஒரு அநியாயம் செய்யாதவனா உலகத்துல வாழுகிறானோ அவன் தான் சிறந்த முஸ்லிம் சொன்ன சரவார நோன்பு போக சுந்தர்தான் நோன்புகள் நிறைய நோட்கலாம் சதற்கா தான தர்மங்கள் நிறைய செய்யலாம் ஆனா அடுத்தவருடைய ஹக்குகள் விசேஷமாக எங்க குடும்ப உறவுகளுடைய ஹக்குகள்ல நாங்க பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தா நிச்சயமாக நான் உண்மையான முஸ்லீமாக ஆகிறார்கள் வெளிநகங்கத்தில் எல்லாரும் பேசுவாங்கல்ல நல்ல ஒரு மனுஷன் வப்பாசாகிறார் நல்ல மனுஷன் குடும்ப உறவுகளை பிரித்த குடும்ப உறவுகள் என்பது அல்லாவுடைய முடிவில் இருக்கும் சகோதரன் அல்லாவுக்கு என்ன நடக்கிற குடும்ப உறவுகளை மதிக்குகிற நல்லவர்களாக அப்பேற்பட்ட விசாலமான உள்ளம் அடுத்தவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுகிற நிறமையை நாங்கள் ஏற்பட சொல்லி முடித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க நாங்கள் அநியாயக்காரர்களாகவும் இருப்போம் ஆனால் நாங்கள் அநியாய அந்த அநியாய காரர்களை அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருந்து எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை நாங்க மன்னிச்சோம் என்று சொன்னா அல்ல மிகப்பெரிய அந்தஸ்தன வருந்திர சோழ சில போவார் நவிபுராய் செல்லந்தாலை செல்லம் ஒரு நாள் சிரிச்சு கொண்டு இருந்து தலையை தூக்கிறாங்க என்ன சொல்ல விசேஷமா என்ன விசேஷமா சிரிச்சி தெரியுமா நம்பி சொன்னம் சிரிச்சாங்க இடையில அருங்காங்கன்னு சரித்தவள் ரெண்டாவது அல்லாஹ் எனக்கு செய்தி தந்தான் ஒரு மனிதன் வந்து எனக்கு அநியாயம் செய்தான் என்று அந்த முறைப்பாடு செய்கிறவன் அல்லா சொல்வானா உன் கலையை கொஞ்சம் மேல தூக்கி பார்த்து அந்த மனுஷன் மேல தூக்கி பார்த்துகிற பொழுது சுவர்க்கத்துடைய அலங்காரங்கள் சுவர்க்கத்துடைய காட்சிகள் அதனுடைய கண் உன்னே தென்படுகிறது இந்த மனுஷங்க சிந்தரமாடி பூஜை ாயே யாருக்கு அடைஞ்சு கொடுத்து ஒவ்வொருத்தரும் மனுஷனை சொல்வானா உன்னாலையும் அந்த சோர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியும் உன்னாலையும் அந்த சோர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியும் கனிமனின் சகோதரர்களே இப்ப இந்த மனுஷன் கேட்பானா எதையால் அடைஞ்சு கொள்ள முடியுமா அப்படி என்ற ஒரு நன்மையும் இல்லையா அல்லா சொல்வாணம் நீ எந்த சகோதரன் உனக்கு அநியாயம் அநியாயம் செய்தான் இடத்துல முறைப்பாடு செய்தாயோ அந்த சகோதரனை மறுமையில் உள்ள விஷயம் அந்த சகோதரனை நீ இன்னைக்கும் மன்னிக்கலாம் அப்படி அந்த சகோதரனை நீ மன்னித்தால் அந்த மன்னிப்பினுடைய பிரதிபலன் நீ திரைய தூக்கி பார்த்து அந்த சுவர்க்கத்துக்கு நீ போய் சேரலாம் நல்ல நல்லா உறம்புல நல்ல உரம்புல ஆளவி யாருக்கும் அநியாயம் செய்ய விரும்புறது இல்ல ஆனா எங்களால செய்யப்பட்டவங்க நாள வறுமையில அப்படி மன்னிப்பாங்களா இல்லையா என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் அவங்க நாடு நான் நாடு இல்ல மன்னிக்காமலும் இருக்கா அவரை ஆலமி அநியாயம் செய்தான் என்று முறைப்பாடு செய்தாயோ நீ அவனை மன்னிச்சிட்டனால இப்ப நீ அவனுடைய கைய குடிச்சு கொண்டு ரெண்டு பேருமே சுவர்க்கத்துக்கு அந்த உள்ள மன்னிக்குறதால அண்ணா எங்களை உயர்வாக்குவான் என்பதுல சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை அரசாக இந்த வார்த்தை அடிக்கடி பேசுங்க பிள்ளைகிட்ட முதாக்கரம் செய்ய வீட்டுல போன்ல எழுதி வைங்க தம்பது யார் அல்லாமு காவலி உலக தன்மையோடு நடப்பாங்களோ அல்லா அவருடைய வாழ்க்கையை அல்லா உயர்த்துவார் இது அல்லாவுடைய வாக்குறுதி இதை அப்பேற்பட்ட ஒரு குணத்தை உயர்ந்த சிந்தனையே இந்த ரமலானுடைய எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக நாம் நோற்று நோன்புகளையும் ஏனைய நல்ல கடமைகளையும் அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்தந்தருவானாக நமக்கு யாரேனும் தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் மன்னித்து நிலைப்பாடையும் அந்த தவறுகளை மறந்துவிட்டோம் என்ற அந்த உறுதிப்பாட்டையும் அந்த எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் விசேஷமாக எதிர்காலத்தினுடைய தந்தவீனர்களுக்கும்